கவிக்கே கெவி கொடுக்கும் மாந்தருண்டோ குவிசை தானின்கேன் என்றே நான் அஞ்சி கொஞ்சி கரம் பிடித்த கவி மகளை விளக்கி வைத்தேன் இங்கிவர் கவி என்றே வார்த்தைகளை கொத்தி வைத்து எம் செவியை கூ வைத்து இத்தை புது கவிதை என்றதுமே புது வெள்ளம் போல் புகுந்த வாத்தக சிங்கங்கள் சிங்கிள் டீ போலே கவி ஆற்றி தருகின்றார் பூமாலை போட்டிட்டால் ஒரு பூவும் உதிராது ஒரு சொல்லும் நழுவாது இங்கிவர் கவிதையெல்லாம் பழுத்த இலை போலே பறந்தே போவதையும் மூளையின் இடம் தனியிலே உணர்ச்சி எனும் மின்னல் வெட்ட கண்ணல் தாராக வழிவதே கவிதை என்றேன் இங்கோ இவர் ஆறும் மூளையின் வலப்புறமாய் ராப்பகலாய் உழைச்சிட்டு கவிதைகள் கவிதையாகும் தம்மையும் வாட்டினுந்தே எம்மையும் வாட்டுகின்றார் மனம் நோகச் செய்கின்றார் மூளையின் இடப்புறமே வலிமை பெற்றது பின் தாய் அன்பு அதில் தங்கும் தாய் மொழியை உள் வாங்கும் தாய் மண்ணை பூசிக்கும் தாய் நாட்டு மாந்தரையே நித்தம் நேசிக்கும் கருளை உணர்வாலே மனமது கணிந்திருக்கும் அடனாலே மனமது நனைந்திருக்கும் அந்த மனம் குழியும் கவியாலே ஆளான கூட்டம் தாயகம் காத்திடவே தம தருமம் பூத்திடவே இர் உயிரும் விண்மிசை சொர்க்க அது மண் விசை வந்துடுது